ிய பிரிபம் இருக்கு என்பது விளக்கம் ஏற்படுது அதன் பாக்தி ஆலோசனை குற்றாலை இதெல்லாம் பார்க்கணும் என்று சொல்லப்படுது இவ்வளவு வேலை இருக்கு பத்தொம்பது அரசுபத விசாரங்களில் சொல்லி அதை பாகத்தியாக லட்சணையினால வாட்சிய பாவத்தை நீக்கி லட்சவாத்துக் கொள்ளணும் கருத்து ஆரம்பிச்சார்கள் இப்போது திஷ்டாந்த மூலமாக தாஷ்டாந்தில் பொருத்தி காட்டார் மகாகாசம் மேகாகாசம் கட்டாகாசம் கடஞலை ஆகாசங்கள் கடஞலை பிரதிப ஆகாசம் சொல்ற இப்படி நான்கு வித திஷ்டாந்தங்களுக்கு நான்கு வீத சாதனங்கள் பிரம்ம சாதனம் ஈஸ்வர சேதனம் கூடத்த சேதனம் தீவசாதனங்கள் நாலு விதம் சொல்றார் அதை பற்றி அவர் விளக்குறாரு குடத்த சாதனம் ஜீவசாதனம் ரெண்டும் சோம்பதத்துக்குரியது ஈஸ்வர சாதனம் பிரம்ம சாதனம் தற்பத்துக்குரியது அது எப்படி என்பதை சொல்றார் அதாவது மாயன்கண் சேதனத்தினது ஆபாசம் மாயக்கு அதிஷ்டானமாகிய சேதனம் இவர் இரண்டையும் ஈஸ்வரன் இது வெறும் ஆபாசம் மட்டும் யூஸ்லாம் இல்லை ஐட்டானும் சேர்த்துக்கணும் ஐட்டம் ஆர்வதம் கிடையாது நம் முகம் கண்ணால் தெரியுதுன்னு சொன்னால் தனித்து முகம் தெரியாது நாம் இருந்தால் தான் முகம் தெரியும் பிம்பத்துக்கு என்னியமாக பிரதிமையம் இருக்க முடியாது அது ரெண்டும் சேர்த்து தான் அது பிரதிம சொல்லணும் பிரதிமையெல்லாம் வெகுமை இருக்கலாம் வெறும் அதனால் ரெண்டும் சேர்த்து தான் என்பது எல்லா இடத்துல பொறித்து உண்மையானது எது பொய்யே ஏது என்பதை நிர்ணயிக்கிறது இங்கே பாவிச்சாலாட்சியன் பெரு அவ் ஈஸ்வரன் மேகாகாசத்திற்கு சமானன் அவ் ஈஸ்வரன் அந்தரியாமையும் சதாமுத்தனமாம் இங்க நான் கூறியதற்கு ஏது என்னையோ வேணின் ஏன் ஈஸ்வரனை அந்தரியும் சதாமுத்தன் சொல்றாங்கன்னா அதை விளக்கம் கொடுக்கிறார் மாயினிடத்து சொத்து சக்திவா குணம் உண்டு பிரஜோகுணா தமோகங்களால் தாழ்த்தப்பட்ட சத்துகுணம் இல்லை தாழ்த்தி தான் மேலிட்டிருப்பது யாது அது எனப்படும் ஞானோற்பத்தி யாவதால் பிரகாச சுபாவம் அடையது சத்து குணமாம் இப்படிப்பட்ட சத்துவகுணத்தை உடைத்தான மாயை நடத்தி யாதொரு சேதனத்தின் ஆபாசம் உண்டோ அதற்கு சொரூபத்தை நடத்தும் மற்ற பதார்த்தங்கள் நடத்தும் ஆரணம் இல்லாமல் அவ்ஸ்வரன் முத்தனும் சர்வக் ஆவன் என்று விளக்கம் கொடுக்கிறார் பிரதிபந்தான் ஆனாலும் மாயில பிரதிபதி ரஜோக சமூகம் அனுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இங்க இருக்கிறது சத்து குணம் சத்து குணத்தில் பிரதிபிருக்கிறதுனால மறைப்பில்லாமல் எல்லாவது விளக்கமும் கிடைக்குது அதான் புராணத்தில் ஒரு காட்சி வரும் அந்த பிரதிப ஆன உடனே அந்த பிரதிம விசாரம் பண்ணதான் நான் யார் அப்படின்னும் அப்புறம் விசாரம் பண்ணும்போது அந்த சத்துக்குணமானதுனால விளக்கம் தெளிஞ்சு போச்சேன் இனி பெருமா சருபந்தான் இது மாயை இம்மாயை என்னுடைய சத்துகுணத்தில் இருக்கிறாய் இது நஜவோன கமங்கள் இருக்கே இதெல்லாம் தாழ்ந்தது அது மேலோங்கும் போது அந்த ஜீவர்களாகவும் உலகமாக பரணாமடையும் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை அந்த உபாதி கொடுத்தது அது சரோஜிய உபாதிக்கு அந்த விளக்கம் கொடுத்த பிறகுதான் அதை வைத்துக் கொண்டு தன் மாயை தன் வசப்படுத்தி கொண்டார் அடக்கிட்டார் அடக்கின பிறகு அப்புறம் பிரபஞ்சத்தை சீட்டி பண்ணார் என்று சொல்லப்படுகிறது சீட்டிக்கு ஆரம்பம் அதன் பிறகு ரஜோகுணம் மேலுவங்கி செத்து குணம் தாழ்ந்து இருக்கும் போது ஜீவனாக இருக்கேன் சமூகம் மேலோங்கி சத்துவகுணமும் ரஜகுணம் தாழ்ந்திருக்கும் போது இப்பிரபஞ்சமாகிறது இப்படி குணங்களுடைய ஏற்றத்தாழ்னாலே ஈஸ்வரன் ஜீவன் உலகம் என்று வேதாந்தத்தில் விளக்கம் சொல்லப்படுகிறது இங்கே ஒரு கேள்வி அம்மா இது ஏன் தானாகதான் ஒருத்தர் ஒரே மாதிரி இருந்துட்டு போகலாம் இல்லை மூணு குணங்கள்னு சொல்கிறீங்க முணுகள் ஏன் வந்தது அப்படின்னா அது அனாதி அது எப்படி உண்டாச்சும் தெரியாது அன்பையும் சரி மூணு புதங்கள் ஒன்னு தாழ்ந்து ஒன்னு அமுக்கிக்கிட்டு ஒன்னு மேலவங்க காரணம் என்ன யார் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இது சுபாவும் அப்படித்தான் மேல போக கிழ வரும் அவ்வளவுதான் அது சமாதானம் அப்படி சுபா என்ன ஒரு சமயம் மேல போக ஒரு சமயம் கீழே வரும் இது எப்பொழுது வருது அனாதி சொல்ல முடியாது ஆனா ஈஸ்வரன் அந்த பிரதிபம் ஆன பிறகு மாயை வசப்படுத்திக் கொண்டதுனால அவரை இந்த மாயோ அது அஞ்ஞானமோ எதுவுமே மயக்க முடியாது அந்த அளவுக்கு அடக்கிட்டார் எதுபோல் குதிரை மொட்டு குதிரை ஏரியை சவாரி செஞ்சு அடக்கிட்டான்னா அப்புறம் பேச சொல்லபடி கேட்கும் யானை பிடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படி அடகிட்டான்னாக்கா அந்த யானை சொல்லப்படி கேட்கும் அப்படி போய் அடக்கியாச்சு அது நான் கேட்குது ஆன் பல ஜீவர்கள் இருக்காங்களே இவர்கள சத்துவகுணமும் அமுக்கப்பட்ட சத்துவகுணமாக இருக்கு இருக்கு அதாவது ரஜோகுணம் மேலும் சத்துவணம் தாழ்ந்துருக்கு அது மரண சத்துவம் பேர்ச்சு மரண சத்துவம் ஆனதுனால அது பிரதிபித்த சிதாபாசனுக்கு விளக்கம் தெரியிறது இல்லை களங்கள் ஜலம் போல அது பிரதிபம் இருக்கு அது சுத்தலம் போல இருக்கு அதனால இவனுக்கு ஏன் இப்படி மேலே வந்தது கேள்வி வந்ததுன்னு சொன்னால் குணங்கள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால அந்த சுபாப்படி வந்துருச்சு அதன் இது எப்போ விளக்கம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இதனால அவன் புண்ணிய பாவங்களை சேவை செய்து பல காலங்கள் பந்தப்பட்டு ஈஸ்வரன் அணக்கத்தினால சத்துக்குணம் மேலோங்கி ரஜகுணத்தை ஆழும்போது உண்மை விளங்குது அப்போ விளங்கும்போது இந்த பிரம்மையான உண்டாகி விடுதலைப்படுகிறான் சொல்லப்படுது அப்போ பிரார்த்தம் பின்னால் அங்கீகாரம் பண்ணி கொண்டிருக்கு அதற்கு முதல்ல வாசனை தான் வாசனை அனாதியா வாசனையால் அடைந்தது ஆசா மரிலும் மனோபந்தம் இருக்கிற நிறுத்தி வாராதியல் வரைத்த ஒருவனால் தாராளர் அல்ல பிரார்த்தத்துக்கு அனால் சொல்லப்படலை பிறகுதான் இவ சம்பாதிச்சுக்கிறது ஜீவர்கள் வாசனை அனாதை வாசனை பிறந்தாலும் தான் போகும் வாசனா பிறந்தாலும் ஜீவர்கள் புண்ணியபாலம் செய்து அதுக்கு பயனாக சோதுக்கள் அடைகிறார்கள் என்பது கருத்து ஆகவே அனாதியா வாசனினாலே இது ஆசா மரிலும் திராகத் தேசியலாம் உண்டானது அதனால் பிரார்த்தனை பிரார்த்தனை சாதரமாக பல பிறப்புகள் சோதுக்கங்கள் இப்படி ஒரு சுழற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு இது எப்போ ஏற்பட்டது சொல்ல முடியாது ஆனால் இது சமஷ்டியில் நீங்குமா நீங்காது அமுக்கப்படும் பிற காலத்தில் அமுக்கப்படுறதுதான் பிற நீங்கும் நலக்கிரம் பெற்ற மூச்சுக்கள் விசாரத்தினாலே ஜீவன் மத்திய அடைஞ்சாக்க அவங்களுக்கு தான் நீங்கும் மற்றவ நீங்காது இப்படிதான் இந்த காலம் போயிட்டு இருக்கு இது கரும சீட்டுப்படி முறை நமக்கு வேண்டாம் அதனால ஈஸ்வர லட்சணம் இனி சொல்லுவார் இந்த ஆபாச கூற்றில் பந்தமோட்சம் உண்டு அதாவது சர்வஜனும் ஆவல் அதிஷ்டானம் ஆகிய சேதனம் ஜீவத்தில் பேத ரகிதமாய் ஆகாசம் போல ஏகரசமாய் இருக்கின்றது அது எப்போ ஒரே மாதிரியே இருக்கு பந்தமோட்சம் கிடையாது ஆபாச கோட்டில் பந்தமோட்சம் உண்டு அப்படி இப்போ ஜீவன் சொல்லும் ஆபாச கோட்டில் பந்தமோட்சம் அங்கீகாரம் பண்ணிக்கிறோம் என்ன அவை அதிஷ்டானத்தில் ஆபாசனுக்கு பிராந்தியினால் பிரதிநிதி ஜீவனுக்கு மறைப்பு இருக்கிறதுனால நான் பந்தப்பட்டவன் என்ற உணர்வு உண்டாகும் வாஸ்தமாக ஆபாசம் கூட பந்தம் கிடையாது கேவலம் ஆபாசத்தில் பந்தமற்றம் உண்டு என்பதிலும் அது யாதொரு ஆபாசத்தில் ஆவரணம் உண்டோ பந்தம் உண்டு நான் பந்தப்பட்டவன் ஒரு கருத்து ஜாதிக்காரன் நான் சரித இருக்கிறேன் இப்படிப்பட்ட நிச்சயம் இருக்கே அது ஆவரத்தினே உண்டார ஒரு நிச்சயங்கள் அவனுக்கு பந்தம் உண்டு இப்ப யாருக்கு பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாதொன்றின் இடத்து ஸ்வரூபத்தில் ஆவரணம் இல்லையோ அது முத்தமாம் ஈஸ்வரத்தில் ஆவரணம் ஆகலேன் சதா முத்தனாம் ஜீவனிடத்தில் ஆவரணம் இருத்தலேன் அவன் பெத்தனாம் என்னை யாதொரு அவித்தை கூற்றல் சேதனத்தின் ஆபாசம் ஜீவன் என்று சொல்லப்படுகிறதோ அவித்தைக்கு ஆவரணம் பண்ணுவது சுபாவமும் அந்த அவித்தைக்கு என்ன மறை கொடுக்கிறதா ஆயினும் அவித்தை அஞ்ஞானம் மாயை என்பன ஒன்றற்கே பரியாயம் அங்கனவாயினம் சுத்த சத்துவ குண பிரதான மாய் என்றும் மரண சத்துவ குண பிரதானால் அஞ்ஞானம் என்றும் அவித்தே என்றும் சொல்லப்படும் பொதுவாக ஒன்றுனால கூட வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு அதனால அவித்தே என்றும் மாய் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்படும் போது ரஜோகுண தமோகுணங்களால் தாழ்த்தப்பட்ட சத்துவகுணம் மனசத்துவ குணமாம் ஆனால் களங்களோடு கூடிய சத்துவகுணம் தமோகுண இரஜோகுணங்கள் அதிகரித்திருப்பதால் அவைத்தன்கன்னுள்ள ஜீவனுடைய ஆபாச கூற்றுக்கு தன் சொரூபம் தோன்றாமற் போகும்படிக்கு அவித்தை ஆவரணம் பண்ணதால் ஜீவனுக்கு பந்தம் உண்டு ஈஸ்வரத்து அகதியில்லை அதிர்ஷ்டான சேதனத்தோடு கூட மாயையில் ஆபாச ரூபமான ஈஸ்வரன் தற்போதத்திற்கு வாட்சியன் கேவலம் அதிர்ஷ்டான சேதனம் தற்போதத்திற்கு லட்சியமாம் ஆகவே ஈஸ்வரனுக்கு பந்தமில்லை ஜீவனுக்குண்டு அது கூட ரெண்டு விதம் பந்தப்பட்டவன் அஞ்ஞானத்தினாலே நான் பந்தப்பட்டவன் என்று நிச்சயம் இருக்கிறதுனால அவனுக்கு அதே விசாரத்தினாலே ஞானமடைந்த ஆபாச பவனுக்கு கிடையாது அவன் முத்தன் ஜீவன் முத்தன் பேரும் முத்தன் என்று சொல்லத்திற்கு அதி சேதனம் கூட எப்பட்சத்தில் புத்தி சக்தி சேதனம் ஜீவனோ அப்பட்சத்தில் புத்திக்கு அதிஷ்டானம் கூட சேர் என்று சொல்லப்படும் எப்பட்சத்தில் விஷ்டி அஞ்ஞான சக்தி சேதனம் ஜீவன் என்று சொல்லப்படுவோம் அப்பட்சத்தில் விஷ்டி அஞ்ஞானத்தை கல்யாணத்திற்கு அதிஷ்டானம் கூட சென்று சொல்லப்படும் பாட வேதங்கள் புத்தியை எடுத்துக்கிட்டா எப்படி பகுதி எடுத்தாலும் சரி எப்படியோ ரெண்டுக்கு அதிஷ்டான கூட சித்தாந்தம் ஜீவத்தன்மைக்கு யாதொரு விசேஷனம் உண்டோ அதன் அதிஷ்டானத்திற்கு கூட சென்று இது முடிந்த நிலை ஜீவத்தன்மை அதாவது நான் பந்தப்பட்டவன் நான் குடும்பி துக்கி என்று எங்கே இருக்கோ எந்த ஜீவனுக்கு இருக்கோ அவனுக்கு அதிர்ஷ்ட செய்த கூடசன்தான் அக்கூடன் உற்பத்தி ரகிதன் அவன் ஜீவனை போல் உற்பத்தியான அல்லன் இதற்கு அபிப்பிராயம் பிரம்மத்திற்கு வேறாக எப்படி சிதாபாசன் உற்பத்தம் ஆகின்றனோ அப்படி கூடசன் உற்பத்தம் ஆகவில்லை பின் எப்படி உள்ள பிரம்மரோகமாகவே உள்ள பிரம்மன் தான் இடசனே ஆணுவ பதத்திற்கு லட்சிய அர்த்தம் இவனையே பிரத்தேக் என்றும் பிரத்தியக்னா உள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம் நிஜரோகம் என்றும் அது யதார்த்த ரோகம் பாரமார்த்திக் சொன்னாலும் சரி என்றும் கூறுவர் இவனே ஜீவசாட்சியாம் ஜீவனுக்கு சாட்சி ஜீவனுக்கு சாட்சி என்றும் பிரியம் ஆகவே இது தொம்பது லட்சியார்த்தம் கோடன் என்பதை விளக்கினார் பிரசங்கம் நான்காவதுமங்களோடு கூடிய புத்தி என் கண் பிரதிபிம்பித்திற்கும் பிரதிபிம்பிக்கும் சேதன பிரதிபிம்பத்தை ஜீவன் என்பர் ஜீவனம் காம கர்மங்கள் ஆழமா இருக்கு அதோட பிரதிபிம்ப ஜீவனாக கேவலம் பிரதிபிம்பம் மாத்திரத்தே ஜீவன் என்கிறார் எப்போதுமே பிரதிம்பத்துக்கு மட்டும் ஜீவன் என்று சொல்ல முடியாது எப்படி கட்டாகாசத்தோடு கூட ஆகாசத்தின் பிரதிபிம்பத்தை ஜலாகாசம் என்பதோ ஜலாகாசம் சொன்னால் வெறும் ஜலம் மட்டும் இல்லை அந்த ஜலத்துக்கு இடம் கொடுத்திருக்கின்ற கட்டாகாசமும் சேர்த்துக்கணும் அப்பதான் பிரதிபிம்பம் இருக்கும் இல்லைன்னா பிரதிம்பம் இருக்காது அப்படி கோடத்தனோடு கூட சிதாபாசனே ஜீவன் என்பர் இதனால் புத்தியில் சிதாபாசனம் புத்திக்கு அதிஷ்டானமான சேதனமும் ஆகிய இரண்டனது நாமம் ஜீவனாம் இரண்டு சேர்ந்தான் ஜீவன் பெரு அீவன் தொம்பதத்திற்கு வாட்சியன் தொம்பதம் அன்னு சொன்னாலே மூணு சேர்ந்தது தான் அரிஷன ஆசிரியாபாசம் புத்தி அஷ்டானம் கூடஸ்தன் அது ஜீவன் மூணு சேதிகள் இதுதான் வாட்சியன் அப்புறம் இதில் பாகத்தியாகம் பண்ணும்போது கூடசனே வைத்துக் கொண்டு இந்த புத்தியையும் பெரிதும் பற்றி நீக்கணும் இதுதான் பாகத்தியாக பேர் அச்சேவன் துவம்பதத்திற்கு வாட்சியன் அவரிடத்து சித்தாபாச பாகம் கொழுந்த கேவலம் கூடசன் தோம்பதத்திற்கு லட்சியனாம் அதான் கோட லட்சியம் கூடஸ்தன் அகம் சப்தத்திற்கு வாட்சியனாம் ஜீவன் வாட்சியம் ஜீவனாம் நான் என்ன சொல்வது வாட்ச் வாட்சியம் ஜீவன்லாம் முன்னாள் ஆனால் இதில் பிரிச்சுக்கும் பிரிக்கும் போது வந்தப்பட்ட ஜீவன் இங்கே வாட்சியம் கேவலம் கோடஸ்தன் லட்சியமாம் என் தனித்தேவா தனித்த கூடஸ்தன் மட்டும் லட்சியம் பிறகு ஆபாசபாகன் புத்தி இதெல்லாம் வாட்சியத்துக்கு பேரு வாட்சியம் லட்சியம் வாசத்தின் அர்த்தத்துக்கு வாட்சியம் வாட்சியார்த்தம் பேரும் மூணு சேர்ந்து வாட்சியார்த்தம் தான் தள்ளிப்பட்டு ஒன்று கொள்ளணும் அதனால வாட்சிய பாகம் தள்ளத்தக்கது என்றும் சூப்பமாக சொல்வார்கள் ஆனால இந்த மூன்று நிலையில உள்ளதை ரெண்டு தள்ளிட்டு வென்று கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான கூடசன் என்றும் அந்த கூடசனே பெறுவென்றும் பின்னார சொல்ல போறியதாமே ரோக்கும் தான் மலமேலா பரமான் பாலினை போர் கலந்தோன்றான் கடைந்தடுக்கும் ஆட்சியம் என்ன உன்னை அறிந்த நீ பிரிந்து கொள்ளே அவர் முன் சொல்லிய நான்கு சைதன்யங்கள் உள்ளே இவை வாச்சியம் இவை லட்சியம் என கூறி வாச்சியத்தின் தாதான்மயம் ஒழிந்து லட்சியம் ஆவா எனல் இப்போ பொதுவாக வாச்சியம் என்று சொன்னாலே மூணும் தான் வாழைப்பழம்னு சொன்னாலே யாராவது தோல் நீக்கியா கொடுக்குறாங்க தோலும் சேர்ந்ததுதான் வாழைப்படம் மாம்பழம்ன்னா அந்த சதை மட்டும் கொடுப்பாங்களா அது மூணு இருக்கு தோல் சதை கொட்டை மூணு அது மூணுல சதை தான் நமக்கு முக்கியம் அதுதான் காசு கொடுக்குறோம் ஆனாலும் மூணும்தான் வரும் மாம்பழம்னா மூணுந்தான் சேர்ந்தது தான் அப்புறம் நாம தான் பாத்திய ஆலோசியம் பண்ணணும் சதையை கொண்டு தோலையும் கொட்டையை நீக்கணும் அது நம்ம வேலையே ஒழிய கடைக்காரன் கொடுக்க மாட்டேன் அவன் பழம் தான் கொடுப்பான் அப்புறம் என்ன மாம்பழம்னு சொன்னால் என்ன சேதாரமாக போகுது அப்படின்னு சொன்னால் அப்படித்தான் போகும் நீ தான் சேதாரம் பிரிச்சுக்கணும் வந்து பிரிச்சா கொடுப்பான் அப்படி பிடிச்சு கொடுத்தாக வியாபாரம் ஆகுமா கேட்டே போயிடுமே அப்படின்னு கேட்டு போயிடும் அது இவங்க சொந்தத்துக்கு வச்சுக்கலாம் எப்போனாலும் விடுக்கலாம் அதுபோல் இங்கே வாட்சியம் அப்படின்னு சொன்னால் வாசகத்தின் அர்த்தத்துக்கு வாட்சியார்த்தம்னு போயிரும் வாட்சியம் என்ன பொருள் இங்கே வாட்சியம் என்ன துவம்புதான் இந்த வாட்சி வா வாசகம் வாசகத்தின் பொருள் என்ன வாட்சியார்த்தம் மூணு சந்திர்தான் ஜீவன் புத்தி கூடசம் மூணு சந்தோம் இது மூணு சேர்ந்த வாட்சியமன் கோணத்தினர் இந்த பாட்டுல பதப்பொருள் பூஜ்ய ஈசன் யாவராலும் பூஜிக்கத்தக்க ஈஸ்வரனும் ஜீவன் பூஜகன் ஆகியா ஜீவனும் புகழ்பதம் இரண்டினுக்கும் வாட்சியம் மகா வாக்கியத்தில் சொல்லும் தற்பத தொம்பதிரும் முருகே வாட்சியார்த்தமாம் வாட்சியார்த்தமா என்ன அர்த்தம் மூணு சந்தியம்தான் அவற்றிற்கு லட்சியார்த்தம் ஆவன மலமிலா பரமம் ஆன்மாம் அபத்தியா வளமற்ற பரமமும் கூட தனமாம் அப்ப லட்சியார்த்த தனியா அதுக்குள்ள லட்சியார்த்தம் பார்க்கணும் அதான் பாகத்தி ஆவன என்ன அர்த்தம் ஒன்னுல ஒரு பாகம் தள்ளுபடி ஒரு பாகம் கொள்ளுதான் பிரம்மும் ஜீவனுக்கு மலமில்லாது குற்றம் இல்லாது அவித்தியாவளமற்ற பிரம்மும் கூடத்தரும் ஆம் காட்சிய பாலில் நெய் போல் காய்ச்சப்பட்ட பாலில் நெய்யானது கலந்து ஒன்றா இருப்பது போல கலந்து ஒன்றாக அவ்வாச்சிய லட்சியங்கள் அவிவேக அவிவேகத்தால் கலந்து ஏகமாக இருக்கின்றன இதுதான் பாலில் காய்ச்சனம் பண்ணால் வெண்ண திறனும் ஆனாலும் கடைஞ்சாதான் கடையின்னா அப்படி தான் இருக்கு அப்படி போல இங்கே விசாரம் பண்ணாதான் பிரியும் பிரிக்கலாம விசாரம் பண்ணால் பிரிக்க முடியாது கடைஞ்செழுக்கும் ஆட்சியம் என்ன மத்தினார் கடைந்தெழுக்கும் நெய்யை போல என்ன வேண்டும் முதல்ல அப்புறம் நெய் ஆகும் உன்னை அறிந்து விவேகத்தால் லட்சியார்த்தமான உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள் வாட்சார்த்தத்தில் நீ வேறுபடுத்தி வாட்ச சொல்லப்பட்டதிலிருந்து பிரிந்து கேவலம் லட்சான சேதமாக ஆய்வாயாக அது உதாரணம் காட்சியா பாலின் நெய் போல் கலந்துள்ளதற்கு உதாரணம் தேவாரம் விறகி தீயினன் பாலிற்படு நெய் போல் மறைய நின்று மாமணி ஜோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினான் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்றார் விறகினேர் தீயினன் விறகுல தீ வியாபமாதான் இருக்கு விறகு இருக்கிற அளவுக்கு தீ இருக்கு பாலில் படு நெய் போல் பாலிலையும் அதிலே கலந்திருக்கின்ற நெய் இருக்கு ஆனாலும் அது வெளிப்படுறதில்லை அதுபோல மறைய நின்றவுடன் மாமனி ஜோதியான் அந்த விறகு தீ மாதிரியும் பால் நெய் மாதிரி மறைவு இருக்கிற பகவான் ஜீவனத்திலேயும் ஈஸ்வரனத்திலும் உலகத்தினத்திலும் மறைஞ்சிருக்க அதுக்கு எப்படி செய்யணும் உறவுகோல் நட்டு உறவுனா பக்தி மார்க்கம் பக்தி ஆகிய கோலை நடனம் உணர்வோ கயற்றினான் விவேகம் அல்லது ஞானத்தினாலே விவேக ஞானத்தினாலே இல்லை கயிறனால கூக்கணும் அப்புறம் கடையணும் எப்படி முருக வாங்கி கடையமுன்னு இருக்குமே வேகமாக கடையணும் மெல்ல எழுத்துக்கிட்டு வந்து அவங்க திரளாது அவன் தீவிர விசாரம் அர்த்தம் இது பக்தி மரத்தில் சொல்லப்பட்டது ஞான மாதத்துக்கு இதுதான் எடுத்து போட்டுருக்கேன் அங்கே தீவிர பக்தி மரத்தில் இந்த உலக வாழ்க்கை துக்கம் என்றும் அங்கே கைலாசத்தில் உள்ள சிவரமான இடத்தில் சுகம் என்றும் அங்கே நிச்சயம் அந்த நிச்சயத்தை திடப்படுத்திக்கிறது தான் அங்கே முருகம் அங்க கடைய முன்னிருக்கிறேன் இங்கே தொம்பது லட்சார்த்தம் தத்து லட்சார்த்தம் இரண்டு ஏகமாக இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரிச்சாகணும் இது விசாரித்தினாலும் தெரியும் விசாரது என்ன ஞானம் ஆகவே விசாரம் இல்லைன்னா ஞானம் கிடையாது இப்போ பக்தி மார்க்குல விசாரம் இல்லையான்னா அங்கே சொல்ச்சாரம் இருக்கு என்ன புராணங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிற விசாரம் தான் புராணங்கள் தான் அது பிரமாணம் பகவானுடைய பெருமை சொல்லக்கூடிய புராணங்கள் சிவபுராணம் விஷ்ணுன்னா விஷ்ணு புராணம் பெருமையை சொல்லக்கூடிய புராணங்கள் கேட்டமா போதும் நம்பிக்கை இருந்தால் போதும் ஏதோ உணர்வு அப்படின்னு அங்கே உறவுகோல் நட்பங்கள் உறவு தான் உறவுன்னா பக்தி தான் தொடர்பு அங்கே தீவிரமான விசாரம் தேவை இல்லை நம்பிக்கை தான் பிரதானம் இப்படிப்பட்ட மகிமை உள்ள இறைவனோடு நாம் இருக்கணும் அந்த உலகத்துக்கு போயிடணும் இதோட வேண்டாம் என்ற ஒரு ஆக்கிரகம் இப்போ பாருங்கள் இந்த நாட்டில் ஆங்கிலம் படிச்சிடுறாங்க இப்படி பட்டம் இந்த நாட்டில் பற்றியே கிடையாது உடனே வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க எங்கேயோ அமெரிக்காவோ இங்கே வந்து எங்கேயோ பிரார்த்தனை அங்கே போய் ஓட்டிக்கிறாங்க ஓட்டிக்கிட்டு போகாமல் அங்கேயே அமைச்சு அங்கேயிருந்துடுறாங்க பிரச்சு படித்துக்கிறாங்க இது மருந்து இங்க தான் இருந்தாங்க இங்க தான் படிக்கிறது எல்லாம் ஜீகிறது அப்புறம் பாருங்க அப்புறம் திரும்பி வரதே இல்லை அவங்க அப்படி வந்தாக்க சில பேர்கள் வருவாங்க பிடிக்கலன்னா உடம்பு சரியில்லைன்னா திரும்பி வருவாங்க வருவாங்க நம்மளால கொஞ்சம் பட்டுருப்பா வருவாங்க அப்படி போல தான் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கூட பக்தர்களுக்கு இந்த நாட்டில் பிரிவுகிறது இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா ஏன் அவங்க போறாங்க கேட்டு கேட்டு போக பாக்கி அதிகம் இருக்கு அதனால போறாங்க அதே போல சுகம் அதிகமாக கைலாசமானதா இருக்கும் ஆனாலும் சில சமயங்கள்ல இங்கேயும் கொஞ்சம் பட்டு சரியாக இல்லைன்னு மீண்டும் வந்துடுறாங்க வரது காரணம் என்ன பட்டியல் இருக்கு அப்படி போல சாலோக சாயபா சாரூபம் வரைக்கும் திரும்புதல் உண்டுபிதி கிடையாது அங்கே பகவானோட நெருங்கி இருந்து கொண்டு மைமா கூடிய சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இதுதான் அவங்களை இது பக்தி மார்க்கத்தில் அந்த எந்த தெய்வத்தை பற்றி தெரிக்கணும்பிய புராணங்கள் புகழ் அவருடைய பெருமைகள் சுருதி பெருமாணத்தினாலையும் அனுசாரமாக உள்ள பக்தி மக்களுடைய பாடல் மூலமாக நம்புறாங்க நம்பிக்கைதான் முக்கியம் இங்கேயும் நம்பிக்கைதான் ஆனால் விசாரம் தீவிரம் இங்கேயும் பண்ணதோட நம்பிக்கையும் வேணும் அங்கே விசாரணை தேவையில்லை நம்பிக்கை மட்டும் இருந்தா போறோம் பக்தி இருந்தா போறோம் நம்பிக்கை வேணும் பக்தி வேணும் தீவிரமா இருக்கணும் தீவிரமா இருந்தா தான் கூறியது இருந்து கொண்டு எல்லா உலகம் நினைக்கிறாங்க மையா காரியங்கள் அசதியம் அனைத்தையும் கண்டமானாலும் துக்கம்தான் இருக்க முடியும் இருக்காது அப்ப இங்க நாங்க அடைஞ்சிட்டே இருக்காமா சுகம் இல்லையா இருக்கு தற்காலிகமா சுகம் தற்காலிக மகிழும் வாடும் ஏதோ கொஞ்சம் கடிதம் சந்தோஷமா இருந்தான் கணிதம் துக்கம் வரும் மாறி மாறிட்டேன் வரும் இதான் இப்ப இருக்கிற நிலவரம் ஆனா ஜீவன லட்சியம் அதுவர அவன் மாறா சுகத்தை விரும்புகிறான் துக்கலப்பில்லா சுகத்தை விரும்புகிறான் அப்படி இருந்தாலும் கூட அதனுடைய உண்மை சுரூபம் தெரியாமல் இந்த மாறிக்கொண்டிருக்கின்ற துக்கல போடக்கூடிய சுகத்திலேயேதான் முயற்சி பண்ணலாம் அறியாமையினால்தான் சிறுவனால் செய்யும்போது விவேகம் வயிறாக்கி ஏற்பட்டால் அந்த விளக்கம் கிடைக்குது அதன் பிறகு அந்த சீவர் விசாரம் பண்ணி ஞானத்தை அடைகிறான்னு சொல்லப்படுது அந்த நிலையை வரும்போது குரு பக்தி சாஸ்திர பக்தி விசாரம் தீவிரம் நம்பிக்கை எல்லாம் வேணும் இங்கே விசாரம் தான் முக்கியம் அதெல்லாம் துணை பக்தி மரத்தில் விசாரம் தேவையில்லை நம்பிக்கை பக்தி இதெல்லாம் முக்கியம் அங்கே புராண சரவணம் இங்கே வேதாந்திரவணம் ஆகவே இப்படிப்பட்ட நிலையை அடைஞ்சாதான் அந்த நிலை வரும் என்பது சொல்லி உடல்நாள் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்போது விகாரம் என்றோ வெளியூர்ல அறுபத்தி ஏழாவது பாட்டு நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிரசன்னத்துல நடந்தது அவதாரிகை அபிவேகத்தால் உலதாகிய அனான்மாவின் மய புத்தியை ஒழிக்குமாறு எல்லாருக்கும் அவிவேகத்தால்தான் தாதாத்மியம் ஒற்றுமை சம்பந்தம் ஆத்மா கனாத்மாவுக்கு ஒற்றுமை சம்பந்தம் உண்டாக்கிற தாதாத்மிய சம்பந்தம் அஞ்ஞானம் இவ்வளவு வேலை பண்ணது அகோ அகோ ஆச்சரியம் ஆச்சரியம் சொல்ல போறாங்க அது மழையானது என்ன சாமர்த்தியம் பண்ணது ஒரு சாமர்த்திய சாமர்த்தியம் பண்ணுது மாமர மக்கள் சமய இருந்து கொண்டு எப்படியாவது சுகத்தி நாடி போகிறாங்க கொஞ்சம் மேல் உள்ளவங்க அவங்க வந்ததுக்கு அந்த நிலையிலேருந்து முயற்சி பண்ணுறாங்க சுகத்துக்கு இன்னும் கொஞ்சம் மேல் மட்டம் அப்படி இன்னும் மேல்மட்டம் படிக்கிறமாக ஒரு மட்டங்கள் இருக்க எல்லாரும் அடிச்சல் தான் பண்றாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் சுகம் கிடைக்குமா சுகம் கிடைக்குமா சுகம் கிடைக்குமா அனைஞ்சி விடியாக இருக்கேன் ஆனால் இல்லையா அழச்சலே கிடையாது வரும்போது ஆரம்ப புத்திசேகரது என்ன புண்ணியம் என்றே முதலில் நுழையாதுமோடி புனித நாம் அப்படி ஏதாவது கட்டம் வந்து வறுமையானால் அப்ப இந்த மார்க்கு வர்றாங்க வந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க அது அதுல படித்தவங்கள் எப்படியோ இருக்கு மந்தன் மத்தியமன் தீவரன் தீவிரன்னு சொல்லக்கூடிய நான்கு நிலைகள் அதற்கு பண்ண நிலைகள் இருக்கு அப்போதான் திருப்பு மொழி அது வந்து திருமணத்தையும் இல்லை அந்தந்த அந்த மாதிரி அவங்க மூச்சு பண்ணிட்டு தான் இருக்க இந்திரியத்துக்கம் அது ஓய்வே கிடையாது நிறைய ஆரம்பிதுமே சார் அது வரைக்கும் மனதுக்கு வயசு இல்லை உடம்புதான் வயசு ஆரம்பிச்சுக்கோங்க பாருங்க விசாரணை பண்ணி பாருங்க இந்த லோகம் மட்டுமல்ல மேல் லோகங்கள் அப்படித்தான் புராணங்கள் மூலமாக இந்திரன் இந்து லோகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் படாக தான் பாருங்கி புருட பைசாசம் பித்திரிகள் எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க சிந்தனையே கிடையாது கோடிக்கணும் இருக்குன்னு சொல்றாங்க அழஞ்சிலே இருக்காங்க அரசியல்வாதிகளுக்கு சொல்றாங்க நமக்கு என்ன தெரியும் எத்தனையோ கோடி இருக்குங்கிறாங்க ஆயிரக்கணக்காறு கோடி இருக்குங்கிறாங்க அவிவேகத்தால் உலதாகிய அனான்மாவின் தாதான்மய புத்தியை ஒழிக்குமாறு சொல்றார் இதன் பதப்பொருள் பிரிவது எப்படி என்றால் வாக்கியத்தினின்றும் என்னை அறிந்து வேறுபடுவது எவ்வாறான வேகத்தால் ஆம் என்று கேட்பாயில் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் சில நாளில் பிணமாய் சிதைந்து போக நிற்கும் அன்னமய கோஷமான தூள தேகத்தை ஆன்மாவென்று கருதும் பிராந்தியை கெடுத்தல் வேண்டும் கொல்லல் வேண்டும் என்ன கடுமையான சொல்லி கொள்கிறார் உரையில தான் சமானப்படுத்த வழிய கெடுத்தல் வேண்டும் என்று என்று சொல்லு நானல் அறி புத்தியை கொள்ளுதல் தீவிரமூச்சுவனாதான் போகும் வேறாயும் தச்சுவர்க்க நானல்லதான் ஆனால் ஜென்மாந்திர வாசினால இடப்பட்டு போச்சு அதே போல இதை நீக்கிறது இந்த இரு எண்ணங்களால் நீக்கலாம் தற்சரூபம் தானாதல் சந்தேகமன் சந்தேகம் முடியும்னால அயம்பூத விகாரம் என்றோ அத் தேகம் பஞ்சிக்கிற பஞ்ச மகாபூதங்களின் காரியமாகல ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சொந்தமானதல்ல சோழ பஞ்சபூதத்தின் காரியம் அத நம்ம ஒருமே கொண்டாடலாமா வாட வீட்டிலே இருக்காங்க வாடகை வீட்டுல நினைக்கிற வரைக்கும் அவள துக்கம் இல்லை எப்படி நினைச்சாலும் துக்கம் வருதே இல்லையா எப்படி அவன் கேஸ் போடுற வலுவான செடிப்பான சாப்பாடுதான் பிரச்சனை இல்லை நினைக்கிறோமே நோய் வந்ததுனால ஆகாரம் குறைஞ்சது ஐயோ எனக்கு குறைஞ்சி போச்சு வசதி வாய்ப்பு இல்லையே நோய் வந்துருச்சு நோய் பண்றேன் என் வீடு வாழை வீட்டில் இருக்கா அது பக்கம் ரிப்பேர் ஆகல நமக்கு என்ன போச்சு முதலாக சொல்ல ரிப்பேர் அப்படி இப்போ என்ன சரி இருந்தேன்னு என்ன போச்சு நான் இந்த பக்கம் வந்துட்டு போறேன் இது போயிச்சு தன் வீட்ல பயம் வந்தது இல்லை ஐயோ கையில் காசு இல்லையே அது கை வச்ச போனா பத்தாயிரம் ரூபா என்ன பண்றது வீட்டு திக்கு திக்கு துக்கு திக்கு திக்க நடிச்சிரு நிலமாவது அப்படி இருக்கும் போது எனது எனதுன்னு வாடகை மாதிரி சொல்லிட்டு இருந்தான் எவ்வளவு துக்கம் இருக்கு அப்படிங்கிறார் அதனால அந்த அறிவை கொல்ல வேண்டும் அது முடிச்சாச்சு வெறுமையான தோற்றுருத்தி மூக்கிலில் விடுவது போல் மூக்கினால் காட்டி விடுவது போல உன் மூக்கால் உனது நாசியால் வெறி பிராணனும் நீ இல்லை வீசுகின்ற ஜடமான பிராணமய பாசமும் நீ இல்லை ராஜத உணவிகாரம் எதனால சோகன விகாரம் அது அபஞ்சீகருத போதங்களின் ரஜோகுண காரியமாம் ஆகல இந்த கொல்லம் ஈயம்பூசல பாருங்க அடிப்பான் துருத்தின்னு பேர் தோன் திருத்தி மூக்கு எல்லாம் காத்து போயிட்டே இருக்கு அப்படி போல உடம்பு திருத்தி தோல் துருத்தி மூக்கு தான் வடி காத்து போயிட்டு வந்துட்டே இருக்கு அதிகம் வந்துட்டே இருப்பாரு போயிட்டே இருக்கு இதை போய் ஆய்வான்கிறேன் நான் உங்களோடு இருக்கேன் இவ்வளோ இருக்கேன் ஒன்றாக வைத்தது அதே போல ரஜோ நம்சத்தில் எடுத்தது அதே ரஜோ நம்சத்தில் பூத்தருக்கு ஒவ்வொரு மாத்திரையை எடுத்து தனித்தனியாக வைத்தது வாக்கு அதி கருமையுன்னு சொல்லப்பட்டது அது பிராணம் பிராணம் பிராணமுடைய காரியம் இதை போய் நான் நான் எனதுன்னு சொல்றியாப்பா அதனாலே இது வேண்டாம் நான் வஞ்சிக்கிறத போத காரியம் இது நான் அல்ல எனது அல்ல தள்ளுபடி பண்ணணும் சொல்லமா மனது புத்தி கருத்தாவா அவையான் தரமுழாவ சத்துவ குணவிகாரம் பரமரு துலானந்த மயனையும் நான் இல்லாதே விரவிய தம விஞ்ஞான விருத்தியின் விகாரம முன்பாட்டில் ரெண்டு கோஷங்களே விளக்குனார் இப்போ மூன்று கோஷங்களே விளக்குறார் ஆக மொத்தம் ஐந்து கோஷங்கள் அண்ணமயம் பிராணமயம் இப்போ மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் மூணு விளக்கிறார் ஆக பஞ்சகோஷ விசாரமும் பேரதுக்கு ஷஸ்வரம்பி விசாரமாக சொல்கிறார் அண்ணன் கோஷ விசாரணம் விசாரம் சொல்கிறார் ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் சொல்றாங்கிட்ட கணமாக மனமும் கருத்தாம் புத்தி கருத்தாவாகிய புத்தியும் அவை ஆன்மாவோ ஆகிய அவையும் நீயா விசாரத்தினால் இல்லை தரம் உல சங்கற்பரூபம் நிச்சய ரூபம் என்னும் தாரதமயமுள்ள அவ்விரண்டு கோஷங்களும் சத்துவகுண விகாரம் அபஞ்சீகிருத பூதத்தின் சத்துவகுண காரியம் அகலின் வரமருவு சிரேஷ்டமற்ற சுயல் ஆனந்தமயனையும் சுளித்திலுள்ள ஆனந்தமயனையும் நான் என்னாதே ஆன்மாவென்று கருதற்க விரவிய தம அஞ்ஞான விகாரம் ஆம் பொருந்திய தமோரூபமான அஞ்ஞான விருத்தியின் காரணமும் ஆகலின் என்றார் அந்த கரணம் ஒன்றைத்தானே மனோமயம் விஞ்ஞானமயம் என்னும் இருகை கோஷங்களாக கூறுமாறு எங்கனென வரும் ஆசங்கையை பற்றி அந்த கருணம் ஒன்று ரெண்டு கோஷமா பிரிக்கலாமான்னு ஒரு கேள்வி முனைமை கோஷம் விஞ்ஞான கோஷம் பிரிக்கலாமா என்று கேட்டால் அதை விளக்கம் கொள்கிறார் கர்ணபாவத்தினாலும் கர்த்தா பாவத்தினாலும் ஒரே அந்த கலத்தின்கீழ் வேதம் உண்மையில் அங்கனம் கொள்ளலாம் என்பார் கர்ணவா மனது கர்த்தாவா புத்தி என்றார் கர்ணபாவம் மனசு கரணம்னா கருவி கர்த்தா ஆக புத்தி நிச்சயம்னா இந்த மன பஸ் ஸ்டாண்ட்ல போகணும் நிச்சயம் பண்ணாதான் மனமனசி இயக்கும் வேண்டாம் அப்படின்னு முன் நிச்சயம் பண்ண போகாது சைர்த்தி இயக்கம் சரிதான் உத்தரவு போடுறது உத்தரவு அதுதான் அப்புறம் இதான் இயக்கிறது எல்லாம் இதுதான் முதலாளி வண்டியில் உட்கார்ந்துக்கிட்டு போனா வண்டி ஓட்டுறவரு போடணும் டிரைவர் ஓட்டுவாரு ஓட்டுவாரா ஒரு கர்த்தா ஒரு கறி அப்படி ஓட்டேன்னா ஓட்டுவார் இல்லை வேண்டாமா ஆனால் வேண்டாம் எடுத்துக்க வேண்டியதான் அதுபோல் புத்தி சக்தி கர்த்தா தன்மை அடைகிறது நிச்சயத்தன்மை அது நல்ல நிச்சயம் பண்ணலாம் கெட்ட நேயம் பண்ண முதலாளி வந்து இந்த பக்கம் ஓட சொன்னாலும் அந்த அந்த போகணும் ஓட போக வேண்டியது அவரோட அதிகாரம் தான் ஏன்னா அவர் அப்படி போல இங்கே ஒரு அந்த காரணத்தில் கருவி கர்த்தா என்று ரெண்டு பிரிவு இது செத்துக்கள் அந்த காரணம் அந்த அபிஞ்சீக பூஜத்தில் சத்துவம்சத்தில் பூத்திற்கு ஒரு மாதம் எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்தது அந்த கடவுள் சொல்லப்படும் அதே போல அபிஜீகிரத பூஜத்தில் சத்யம்சத்தில் பூத்திற்கு ஒரு மாதம் எடுத்து தனித்தேரிய வைத்தது சொல்லப்படும் சொல்லப்படும் பண்ண அப்படி இருக்கிறதுனால இது சத்துகுண காரியமானாலே ஆத்மா இல்லை என்று முடிவு பண்றது ஆனந்தமய அத்தவன காரியம் சுகமாற்ற ஒன்று தெரியவில்லை அப்படின்ட்டு அல்ல என்று பச்சை விசாரத்தின் மூலமாக சத்துழு சித்தானந்தம் சமம் திறம் சாட்சியகம் நித்தியம் வியாபியங்களான அறுபத்தொன்பதாவது போட்டு அதற்கு நூத்தி இருபத்தி மூணாவது பிரசங்கம் ஆதாரச் சொல்றார் இப்பஞ்ச கோஷங்கள் மண்ணின் விகாரமான கடம்போல பூதாதி விகாரம் அகலின் யான் அல்லவாயின் இவைகளுக்கு வேறாக யான் எத்தன்மையினாய் உடன் எனின் அதற்கு புரிகின்றார் மூன்று ரெண்டு பாடல்கள்ல பஞ்ச கோஷ விசாரம் சொல்லி முடிச்சார் அண்ணமயம் பிராணமயம் ஆத்மா இல்ல என்று முதல் பாடலையும் அடுத்த பாட்டில் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் ஆகிய மூணு கோஷம் நான் அல்ல என்று சொல்லி முடிச்சார் ரெண்டே பாட்டிலையும் பஞ்சகோச விசாரம் முடிச்சாச்சு பாதையிலே எத்தனை பாடல் சொல்லார் சரி எத்தனை பாடல் சொன்னா என்ன எல்லாம் விசாரம் பண்ணாதாலும் நாங்களும் வரப்போகுது அறிமுகம் தானே அதனால தப்பு இல்லை அதனால பஞ்சகோஷங்களும் நான் அல்ல சொல்லிட்டாங்க அப்ப நான் யார் அப்படிங்கறத இந்த பாட்டுல சொல்றேன் என்கிறாரு சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தான் சமம் திறம் சாட்சி ஏகம் சமமாய் திறமாய் சாட்சியாய் ஏகமாய் நித்தியம் வியாவி ஆன்மம் நீ நித்தியமாய் வியாபகமாய் பஞ்சகோஷங்களின் புச்சமான புச்சமண்ண ஆதாரம் அர்த்தம் பிரத்யேக ஆன்மாவே நீ ஆதரின் அதுவா அறிந்து அத்தன்மைய தான பிரத்யேக ஆன்மாவாகவே உன்னை அறிந்து என்ன இன்பதுமா சொல்ற ஆத்மா பிரத்யேக ஆத்மா பிரத்யேகண்ணா உள்ளே எதுக்குள்ளே சரித்துள்ளதா சரித்துக்கொள்ள இருபதுமா ஆத்மா பற்றி சொல்றாரு பொதுவாக சச்சியானந்த மூணு தான் சொல்லுவாங்க கொஞ்சம் விரிவு சொல்லணும்னா ரெண்டு சேர்த்துக்கலாம் நித்தியம் போடணும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒன்ப சொல்கிறாரு ரொம்ப சொன்னால் முடிவா இன்னைக்கு ஏற்ற சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எனக்கு இல்லை ஓரளவுக்கு ஒன்பது அது போடணும் அல்லவா ஒன்படிகிறார் அதே மாதிரி எதிரிலை உள்ள மாயின் பற்றியும் பொம்பது சொல்றார் அது மூணு சொன்னார் ஏன்னா நான் இன்னும் அவர் ஒரே இடத்தையும் சொல்லி வளர்க்க ஜம் அந்து ஜம் அிருக்காதி ஆன்மாய் பொருந்து சொன்ன ஆன்ம சுத்திற்கு விபரீத சுபாவங்களை உடைய அனான்ம வர்க்கங்களாகிய குத்திர பஞ்சகோஷ குகை விட்டு உடைய பஞ்சகோஷங்களாகிய குகைகளில் ஆன்மத்துவ பிராந்தியை ஒழித்து வெளியில் ஆவாய் ஆவாயிருக்கு இது ஒரு இலக்கணம் அவஸ்தைகள் ஜாகரச பணம் சூழ்த்தி என்று சொல்லக்கூடிய மூன்று அவசியம் சாட்சியா இருக்கிறது பஞ்சகோஷங்கள் அண்ணவையா பிராணமும் மனமும் விஞ்ஞானியும் ஆனந்தம் சொல்லக்கூடிய பிரிச்சு பார்க்கிறதுக்கு பல இலக்கணம் சொல்லப்பட்டுள்ளன இது ஒண்ணு எலைச்சொல் அதாவது எடைச்சொல்ல இது எண்ணிக்கையுடைய இடைச்சொல் அர்த்தம் உண்மைக்கு எத்தனையோ அர்த்தம் இடைச்சொலி அர்த்தம் சொல்லப்படும் அனித்தியம் வியாபியம் என்பனவும் கொள்கை ஆத்மாவுக்கு ஒன்பது சொல்லி இருக்காரு அப்புறம் அனாத்மா மூணு சொல்லி ஆயுஷ் சொல்லுங்க ஜாக்கிராதி அவசைகள் உள்ளே ஓர் அவசையிலாவது அபாவம் ஆகாமல் சர்வாவஸை சாட்சியா இருப்பதால் ஆன்மா சத்து ஆன்மா சத்து காரணம் என்ன எல்லா இருக்கு நான் சுழித்தலை சோமா துவங்கினேன் ஒன்று தெரியவில்லை அங்கேயும் நான் இருக்கிறேன் சொப்பனத்தில கண்டேன் சொப்பனத்தில எங்க அப்பா வந்தது சொப்பனத்தில எங்க அப்பா வந்தாரே அவரப்பா பாருங்க வந்து ஏன் பண்ண கேக்குறாராம் பயசாரா இருக்கிறோம் அவசைகள் மாறினால் நாம் மாறதில்லை சத்து அன்னமையாதி கோஷங்கள் பாவமாய் காணப்பட்டு இருப்பாக மற்றொரு அவசையில் காணப்படாமையின் அசத்து நாம் சத்து அண்ணமைய பிராணமே மனோமே விஞ்ஞானமே ஆனந்தம் சொல்லக்கூடிய ஐந்து கோஷங்கள் அசத்துன்னு பேருக்கும் கோஷங்களின் பாவ அபாவங்களின் ஆன்மா சர்வா அவஸைகளிலிருந்து அறிவதில் சித்து இந்த கோஷங்கள் அஞ்சு கோஷங்களையும் எல்லா இடங்களிலும் அறிகின்ற காரணத்தினால சித்தாகவும் ஆத்மா இருக்கிறது ஆனால் அவை அறியப்படுதலின் ஜடம் அதனால அறியப்படுவதால் அறியுமாது ஜடம் எது பஞ்ச கோஷங்கள் கோஷங்கள் வெறுப்பாய் கைவிடப்படுதலின் துக்கம் ஆன்மா பரமா பிரேமாஸ்பதமாய் கைவிடப்படாமல் ஆனந்தம் கோஷங்களை விட்டுரும் சரீரமா செத்து போக எத்தனை பேர் தயாரா இருக்காங்க ஒன்னும் வசதி வாய்ப்பு இல்ல போக சாவு தூள் போடுறாங்க ஒரு எண்ணம் ஏற்படுது அதான் காரணம் அது எதுவும் சுகம் அடையாதுன்னு தெரியாது அப்ப போயிட்டா சுகம் போறது எது ஒரு பொருள் இருந்தா போகுது அந்த பொருள் சுகமா இருக்குன்னு அர்த்தம் அதனால சாகனம் விருப்பம் கொடுக்கக்கூடிய வஸ்து அது அது கைவிடப்படாமே ஆனந்தம் கோசங்கள் தாரதமயமா இருத்தலின் விஷமம் சிவமன்னா ஒரே மாதிரி சுவில்லா விஷமம் பேரு தாரதமனி தாழ்வு அர்த்தம் ஆன்மா கோங்களில் சத்தாகாரமாய் தாரதமார சமம் எப்போதும் இந்த ஐந்து கோஷங்களும் சத்து வடிமா இருக்கு அது தாரதமயம் இல்லை ஏத்தாலும் ஆத்மா கிடையாது ஒரே மாறிஞ்சார்கள் அதனாலே சமம் கோஷங்கள் ஓர் அவசையில் இருந்து மற்றொரு அவசையில் இராமல் நழுவி போதலில் அது திறம் திரமில்லை ஏ அண்ணமைவோசம் சொனையாது ஜாக்கிர அவசையில கூட தீவிரமா ஜபமா தியான பரித மறந்து போகுது அப்போ ஒரு அவசியம் ஒரு அவசியம் இல்லாமல் போகுது ஆத்மாவோ இருக்கா இல்லையா அது இருக்கு ஆன்மா சர்வ அவசையர்களும் நடுவாதி இருத்தலில் சரம் நடுவது இல்லை கோஷங்கள் சண்டை செய்பவரு போல சத்தம் சொல்களில் பரிவர்த்தத்தில் உலகத்தில் சண்டை போட்டு சண்டை போட்டு சாட்சியம் அழிவதால் அநித்தியம் நித்தியம் இல்ல சொன்ன ஜாக்கிரண்டு மூணு துரித்தல் இல்ல அதனால அனித்தியம் ஆனால் ஆன்மா அங்கனமின்றி சதவதிய நித்தியம் எப்போதும் இருக்கு ஆத்மா சதவ சதா இருக்கு கோஷங்கள் தேச காலாதி பரிச்சேத முடமையின் வியாபியம் எப்போதும் கால வசதி பரிச்சேதல இருக்கிறது அது வியாபியம்னா விரிவா விரிந்திருக்கு அர்த்தம் ஆன்மா தேச காலாதி பரிச்சேத சூன்யமாகல வியாபி வியாபி என்ன விரிவை செய்வது வியாபி விரிவு உடையது அர்த்தம் என்று அறிக என்று இப்படி இதுவரைக்கும் ஒன்பது இலக்கணங்களை சொல்லி முடித்தார் ஆன்மா இந்த நிலையில் இருக்கு என்று தெரிந்து கொள்ளார் இங்கே சச்சிதானந்தாதி பிரம்மலட்சணங்களை ஆன்மாவுக்கு கூறினமையன் ஆன்மாவே பிரம்மம் என்பது பெற்றலாம் இதுவரைக்கும் சச்சியானந்த ரசனங்கள் ஒன்பது விதமாக ஆத்மாவை சொன்னார் அப்போ ஆத்மாவுக்கு சொல்லப்பட்டது போல பிரம்மத்து இது பிரச்சம் பிரம்மம் பரோட்சம் சாஸ்திர வருமானத்தினாலே அதனால இங்க அனுபவமாக உள்ள ஆத்மாவை பற்றி தெரிந்து கொண்டவண்ண சாஸ்திர பிரமாணத்தைக் கொண்டு பரோட்சமா பிரம்மத்தோட ஏகத்தம் பார்க்கணும் அப்படி பார்த்தாதான் நான் பிரம்மஸ்வர்பு சொல்ல முடியும் அப்படி இல்லையான்னு சொன்னாக்கா அந்த பிரம்மம் வந்து ஜடமா போயிரும் ஏ நான் தான் சத்திய சத்திய ஆனந்த நித்தியம் போன மாதிரி அது கிடையாதுனாக்க ஜடமா வச்சு இல்லப்போம் அப்படிங்கிற அதனால ஆன்மாவுக்கு பிரம்மம் அந்நியமாம் எனின் கடாதிகள் போல பிரம்மம் அனான்மாவாம் பிரம்மத்தை அனான்மா என்க சுருதி ஸ்மிருதி பிராணங்களுக்கு விரோதமாம் ஆகலின் ஆன்மாவே பிரமென யூகிக்க நிச்சயம் பண்ணணும் அனான்மாவான பஞ்சகோஷங்களும் ஆன்மாவாக தோன்றுதலின் குத்திர பஞ்சகோஷம் என்றார் குத்திரம்னா வஞ்சகமான அர்த்தம் இந்த கோஷங்கள் நம்ம என்ன பண்ண வஞ்சகம் பண்ணது மறைப்பு செய்து எப்படி தலைவாணிக்கு உர மூடாப்பு இருக்கோ கத்திக்கு ஒரு உரம் வச்சுக்கிறோமோ சாமான்களை போறதுக்கு ஒரு பை வச்சுக்கிறோமோ அப்படி போல ஆத்மாவை மறைக்கிறது ஒருவரையா அஞ்சு வரை இருக்கு ஒன்னால வர இல்லை சட்ட போட்டா எப்படி இருக்கு ஒரு சட்டையா கட்டி கட்டி போடணும் அப்படி போல இது இது வந்து வெளியே வர்றது வஞ்சகம் பண்ணுது நம்மள ஆகிய மாறாட்டம் பண்ணிடுது அதனால குத்திரம்னு பஞ்சகோஷம் என்றார் பஞ்சகோஷ குகைவிட்டு வெளியிலாவா என்றது குகைக்குள் இருக்கும் ஆன்மாவை அறிந்தால் முத்தி உண்டனும் தைத்திரிய சுருதியை குறிப்பித்ததாம் தைத்திரிய ஒன்றியத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை ஞாபகப்படுத்தினார் சத்தோடு சித்தானந்தம் என்றதற்கு என்றதற்கும் பொத்தோடு ஜடந்துக்கா என்றதற்கும் உதாரண வாசிட்டம் சரி இதை படிச்சிருங்க மூகமாய்சடமா சுகாசுகங்களிலே மூழ்கியோர் பயனரா வருந்தும் ஏகமா நீயாரகோவகோவிதோ சித்திரம் இருந்தவா காணாய் ஏகமாய்மெய்யாய் இளங்கிய பிரமம் எங்குமாயிருக்கவும் தோன்றான் சோகமாய்பொய்யாய் விளங்குறாமாயை தோன்றுராதிருக்கவும் தோன்றும் பொது துக்காது என்றதற்கு உதாரணம் வாசிட்டத்துல ஒரு பாட்டு பிரம்ம லட்சணம் ஒன்பது விதமா சொல்றார் ஒன்பதுல அடங்காது ஆயிரக்கணக்காக சொன்னால் முடியாது இருந்தாலும் ஒன்பதுல அடக்கிறார் பொதுவாக சச்சிதானந்தம் மூணுதான் சொல்வார்கள் கொஞ்சம் விரிச்சா நித்தியம் போன சொல்லலாம் அப்புறம் விரிச்சுக்கிட்டே போக முடியும் எதிர்பார்த்தா அச்சடம் துக்கம் இன்னும் விரிச்சா அனித்திய கண்டம் அதுவரை கட்சி அப்புறம் இங்கே சம்மம் அத்திரம் அநேகம் இப்படி எல்லாம் சொல்லி போறாரு அதுக்காக பாட்டத்தில் ஒரு உதாரணப்பாட்டு எடுத்துக் கொடுக்கிறார் மூகம் அறிவச்சினியமாக தோன்றாதான் அர்த்தம் ஜடமாய் ஜடம் அது அசத்தாய் இது ஜடம் ஜடம் அறிவில்லாதாய் சுக அசுகங்களிலே மூழ்கி விஷய சுகங்கள்லையும் விஷய துக்கங்கள்லையும் மூழ்கி அமுங்கி வருந்தும் தேகமார் ஒரு பிரிவாஜம் விசாரணை பண்ணி பார்த்தா எந்த பிரச்சமில் சின்ன பிள்ளைகள் காலையில் எழுந்து போன நினைக்கும் அலைஞ்சுக்கிட்டுதான் இருப்பாங்க ஒரு வருமானம் இருக்கா தான் இருக்கும் அலையுத அழைச்சல் தான் அதுபோல இந்த தேகம் அலையுது என்னக்கா எதுக்கு அலையுது சுக சுகம் சுக அசுகம் ரெண்டும் அனுபவிக்குது அப்படி இருக்கின்ற நீ யார் ஏ தேகம் ஆர் நீ யார் அகோ அகோ ஆச்சரியம் ஆச்சரியம் உருவாவாக குழந்தைகள் அடைகிறாங்கிற வழியை அவர்களால் ஒரு வருமானம் இல்லை ஒரு பைசா கிடையாது ஆனால் அவருக்கு எல்லா வசதியும் கிடைக்குது கிடைக்குது கொடுத்துட்றாங்க அவங்க வேணான்னாலும் விடமாட்டிக்கிறேன் அவர்களுக்கு நோய் வந்தாலும் எல்லாம் நல்லா பண்ணிடுறாங்க அவங்க அழுதா கூட அப்படியே வாய் திறந்து மாத்த முக்கிய தெளிவுடறாங்க ஆனா அவங்க செய்கிற வேலையா ஒரு பிறகு இல்லை பொழுதுபோக்குதான் அப்படி போல இந்த சரீரை தெரிந்து கொண்டு அஞ்ஞான காலத்தில் உருதாவும் அலைகிறாங்க பாவம் வெறும் பக்கம் அலையிறது தான் எதுக்கு அலையிறாங்க சுகம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அலைகிறாங்க சுகம் எவ்வளவு இருக்கான்னு இல்லவே இல்லை ஆத்மா ஆனந்தோடிமா இருக்க அது தெரியாமல் அலையிறாங்க குழந்தையாளையர் மாதிரி குழந்தைகள் சம்ரட்சணை பண்ண பெரியவங்க இருக்க வீணாலைகிறாங்க அப்படி போடல விருதாவா செய்த அப்படிப்பட்ட சரீரம் தேகமாறு நீ யார் அகோ அகோ ஆச்சரியம் ஆச்சரியம் இதோ சித்திரம் இருந்தவா காண என்ன விசித்திரமா இருக்க ஆச்சரியமா இருக்கேன் இதையே மனமே பார்ப்பாயாக இங்க பிரம்மத்தை பற்றியும் மாயை பற்றியும் சொல்றார் பிரம்ம லட்சம் சொல்லி அப்புறம் அடுத்து மாய லட்சம் சொல்றார் ஏகமாய் ஒன்றாய் மெய்யாய் சத்தாய் இலங்கையா சித்தாய் அந்த பிரமாணது எங்குமா இருக்கவும் தோன்ற அது எங்கும் யாகமா இருக்கு தெரியல ஆகாயம் அங்கே நிறைந்திருக்கு தெரியுதா தெரியல ஆகாயம் அண்ணாந்தான் பாக்குறாங்க இங்க நீங்க கேள்வி சொல்லதான் சொல்றாங்களா மடத்துக்குள்ள ஆகாயம் இருக்கா இங்க வெயில போய் பாங்க சிவத்துக்குள்ள இருக்கு ஆகாயம் சிவத்துக்குள்ளையா சிவத்துக்கு ஆகாயம் இப்படியா இருக்கும் அப்படிம்பாங்க ஆகாயம் போல எங்க யாகமா இருந்தாலும் ஆகாயத்தையினுடைய வியாபகத்தன்மை உணராது அஞ்ஞான காலத்தில் இருக்கிற பாமர போல இந்த பிரம்மமானது எங்கு நிறைந்திருந்தாலும் கூட அஞ்ஞானிகளுக்கு தெரியவே தெரியாது அப்புறமும் விசாரம் பண்ணா ஒரு மூச்சு கலுக்கு ஓரளவுக்கு தெரியுது ஞானிகளுக்கு அனுபவமா இருக்கு இருக்கவும் தோன்றா ஆனால் சோகமாய் துக்கமாய் பொய்யாய் நிலை இல்லாதாய் விளங்குறாது விளங்குற மாயை அது தெரியல தெரியாத அந்த மாயை தோன்றுறாதி இருக்கும் தோன்றும் எங்க இருக்கோ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒன்பது தினம் நிரூபிக்க முடியாது ஆனாலும் தோன்றிகிட்டு இருக்கேன் மணில போல மண்ணு இவருக்கு திரளையா இருந்தா தெரிந்தது சட்டான பொருள் தெரியுது சக்தி தெரியுதா ஒருத்திருக்காங்க சக்தியா கடைசக்தி மண்ணுக்கு ஒரு கடைசக்தி இருக்கு சக்தி சக்தி என்ன வெயில் தோற்றும் ஆன பிறகு இந்த காரியத்துக்கு காரணமா சக்தி இருக்குன்னு அனுமானத்தான் நினைக்கப்படுக சக்திய பார்க்க முடியாது அந்த சக்தி யாராவது கடைசக்திய பார்த்திருக்காங்களா இல்லை ஆனா நிச்சயங்கிறாங்க இந்த மண்ணுக்கு கடமாக சக்தி உண்டு அப்படிங்கிறார் மணர் இருக்கு அது மண்ணில் ஒரு எல்லா மண்ணுகளுக்கும் ஆகறதில்லை களி மண் அது கொஞ்சம் மலர்களும் சேர்த்ததான் ஆகும் இல்லை சட்டி ஆகாது அப்படி அது சக்தி இருந்தும் அது யாருக்கு தெரியாது ஆனால் தெரியாமல் இருந்தாலும் கூட மண்ணை சட்டி ஆகிடுச்சப்பா சட்டி ஆகிடுச்சு ஆகிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க மண்ணா சட்டி ஆச்சு மண் மண்ணு தான் சட்டி ஆகும்போது கூட அந்த சக்தியானது அந்த மண்ணை சட்டி போன தோற்று நமக்கு சத்து சித்தானது நித்தியம் பூர்ணமா இருந்தும் கூட திட்டி தெரியல எப்படி தெரியுது அவன் அவள் அது மலை நாடு வீடு காடு இப்படிதான் தெரியுது வா தெரியல அது விசாரத்தை எப்படி தெரியுது சத்து சித்து ஆனந்தம் நாமரூபம் நாமரூபத்தை நீக்கி சச்சியானந்தத்தை கொள்ளணும் அது எல்லாத்திலையும் பார்க்க பார்க்க அடித்து சச்சியானந்த எஞ்சி நீக்குதுன்னு சொல்லப்போடுது இப்ப நாமரூபம் எல்லாத்துக்கும் இருந்தது அதை நீக்கிட்ட ஒன்னா என்ன இருக்கு சித்தானந்தான் இருக்கு அது வேறு கிடையாது நாமரூபம் வெறும் தோஷம் தான் அந்த சட்டி என்ற நாமத்தையும் பெயரையும் ரூபம் புரிந்து புத்தனோத ஆகாரம் சொல்லக்கூடிய அடி சிறுத்து வயிறு பெருத்து கழுத்து குவிந்து வாய் விருந்து இருக்கின்ற அந்த உருவம் தோற்றம் தான் என்ன இருக்கு மண்ணுதான் சொட்ட பாகம் மண்ணி எங்க இருக்கு மண்ணுதான் எந்த பாகம் சொன்ன அடியில் சொன்னாலும் மண்ணு மேலே சொன்னாலும் மண்ணுதான் மண்ணு கடைஞ்சான வரதே இல்லை காரிய காலத்தில் உடஞ்சி போட மண்ண மண்ணு சட்டிதானே அது அப்படிதான் போவே போடப்படி போடப்பா மண்ணா அதுக்கு மண்ணு இல்லையா அப்படி அதனால்தான் இது விசாரதிஷ்டி தான் தெரியும் ஒவ்வொரு பொருளையும் நாம ரூபம் சத்து ஆனந்தம் மூணு அஞ்சு இருக்கு இரண்டு நீக்கணும் மூணு கொள்ளணும் அப்படி கொள்ளும் போது பிரம விளங்குது எங்கும் பிரம்ம்தான் இருக்கு எந்த நாமரம் தெரிஞ்சுக்கோங்க நாமரம் வெறும் தோற்றம் நாக்கு மாத்திரி பின்னால பாட்டு வரும் சந்தேகத்தில் பாட்டு வரும் அப்புறம் வெறும் சொல் மாத்திரம்தான் அதான் மாயை வெறும் சொல் மாத்திரம்தான் வாசமா கிடையாது இப்ப என்ன இருக்கு பிரம்தான் இருக்கு எப்படி இருக்கு இவர் சோபாதானம் மாயின் தோற்றத்தினால மண் இருக்கே மண் விவர்த்தபாதம் சட்டிக்கு ஆனால் விவகார திசை இல்லாமல் சொன்னால் மண்ணின் பரிணாம சட்டின்னு சொல்வது உண்டு மண்ணுக்கு ரெண்டு யோகிதை உண்டு விவரத்தோபாதனமாக இருக்கும் பரிணாமபாதான பொருந்தும் தோழதிஷ்டி பரிணாமபாதானம் விசாரதிஷ்டி உர்தோபாதானம் அது காரண பரிணாமம் காரிய பரிணாமம்னு சொல்றதுண்டு அது காரண பரிணாமம் பெயர் மீண்டும் மண்ணாகிடுது பால் தயிராகும் தயிர் பால் இது காரிய பரிணாமம் அதுபோல இந்த மாயை காலபரிணாமம் பிரபஞ்சமாக பரிணாமம் அடையும் மீண்டும் மீண்டும் மாயா போயிடும் கால பரிணாமம் அப்படி பரிணாமம் வந்து ரெண்டு விதம் காரண பரிணாமம் காரிய பரிணாமம் காரண பரிணாமம்னா காரியமாகவும் பழைய நிலை போகும் காரியமாகவும் பள்ளி